தலைப்பு முப்பத்து இரண்டு குண்டோதரனுக்கு அன்னமிட்டது குண்டோதரனுக்கு அன்னமிட்டார் என்பதற்கு பொருள் குண்டோதரம் என்பது துத்தனாக குடாக்கு ஓதனம் என்பது அன்னம் தரன் என்பது பசியில்லாதவன் மேற்படி நாகத்தை சுன்னஞ்செய்து பசியில்லாதவனுக்கு கொடுக்க விசேஷ பசி உண்டாகும் எப்படியெனில் நாகக்கொட்டையை மைபோலாட்டி நாகத்திற்கு பிடிப்பித்து சிறு புடமாய் பத்திட்டு எடுத்து நாலில் ஒன்று சூதஞ்சேர்த்து வட்டாக்கி கருந்துளசியால் கவசித்து சீலை மண் செய்து புடமிடச் சுண்ணமாம் இதுபோல் மற்ற திருவிளையாடல் முழுமையும் ஒருவாறு